முகமது சலவாஹு அழகியம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை எதிர்பார்த்து மர்ணித்து விட்ட முஸ்லிம்கள் அதே சத்தியத்தை மருமை நாள் வரைக்கும் தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சந்தி உண்டாவதாக நபியின் பெயரால் வரக்கூடிய ஒரு செய்தி சுமன் அபுதாவூத் உட்பட பல நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தி களிமா சொன்ன எமது இந்த சமூகத்தின் இன்றைய நிலையை படம் எடுத்து காட்டுகின்றது இந்த நிலையிலிருந்து விடுபட முடியாதா இதற்கு ஒரு தீர்வை கிடையாதா அம்மாவிடம் பிரார்த்தித்து திறந்த ஒரு நிலைக்கு நாம் மாற முடியாதா என்பன போன்ற ஆதங்கத்தில் இந்த செய்தி முன்வைக்கப்பட்டு இதற்குரிய பதில்கள் என்ன என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றோம் தமிழ் தாத்திலேயே வரக்கூடிய இந்த செய்தி என்ன கூறுகின்றது என்றால் ரசோலம் வாங்கி சொல்லம்பாகு அடைகிற செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு சமூகமும் உங்களுக்கு எதிராக உணவை அருந்தக்கூடியவர்கள் அதற்காக ஏனையவர்களை அழைப்பது போன்று ஒவ்வொரு சமூகமும் உங்களுக்கு எதிராக ஒருவர் மற்றவரை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி நபி அவர்கள் சொன்னதும் அந்த நாளிலே நாம் குறைவானவர்களாக இருப்போமா என்று ஒருவர் கேட்கின்றார் நடி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நாளிலே நீங்கள் அதிகமானவர்கள் இருப்பீர்கள் இருந்தாலும் நீங்கள் சருள்களாக இருப்பீர்கள் வெள்ளத்திலே எப்படி சருள்கள் மிரந்து செல்கின்றனவோ அதுபோன்று இருப்பீர்கள் உங்களுடைய எதிர்களின் உள்ளங்களில் இருந்து அல்லாஹ் உங்களை பற்றிய அச்சத்தை அகற்றி விடுவான் உங்களுடைய உள்ளங்களிலே பகன் என்பதை ஏற்படுத்தி விடுவான் அப்போது ஒருவர் அல்லாவின் தூதரவர்களே இந்த மகன் என்றால் என்ன என கேட்கின்றார் பக்கராக இயற்றல் மவுத் உலகின் மீதான பற்று மரணத்தை வெறுத்தல் இதைதான் பகல் என்று அவர்கள் சொன்ன இந்த செய்தி அபுதாவுத் முஸ்னத் அகமது போன்ற நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது இன்று களிமா சொன்ன எமது சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை படம் பிடித்து காட்டுகின்றோம் முஸ்லிமாக இருப்பதோடு இஸ்லாமிய சமூகம் உயிர்வடைய வேண்டும் அவன் மூலம் படைத்தவனுடைய வழிகாட்டல் மேம்பட்டு நாமும் சிறப்படைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த செய்தியை படிக்கின்ற போது நிச்சயமாக கவலை அடைகின்றார்கள் இன்று இருக்கின்ற இந்த நிலையை பார்த்து பார்த்துவிட்டு முஸ்லிம்கள் மேலோங்கக்கூடிய ஒரு காலமே வராதா இப்படியே மற்றவர்களுடைய கையினால் எளிவாக்கப்பட்டு மர்மை நாள் வரைக்கும் இதே நிலை தொடருமா பிரார்த்தனைகள் செய்வதன் மூலம் இந்த நிலையிலிருந்து விடுபட முடியுமா என்றெல்லாம் சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் கேள்வியாக முன்வைக்கின்றனர் இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர் நிச்சயமாக இந்நிலை ஒவ்வொருவரும் இது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது இதிலிருந்து விடுபடுவதற்கு வெறும் பிரார்த்தனை மட்டும் போதுமானதா அதனை தாண்டி எமது சமூகம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனவா உண்மையிலேயே இன்று இருக்கின்ற நிலை முதலிலே ஒரு விடயத்தை நாம் புரிந்து வேண்டும் அபுதாபியிலே பதிவாகி இருக்கின்ற அந்த செய்தியில் எமது சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும் என்று சொன்னதாக ஒரு சிலர் தவறாக நினைக்கின்றார்கள் அப்படியல்ல அதிகமானவர்கள் இருப்பீர்கள் என்று நபி அலை சலாத்து அஸ்லாம் அவர்கள் அதிலே சொல்லுகின்றார்கள் அதேபோன்று அதனை முக்கியமான ஒரு விடயத்தை அதிலே நாம் கவனிக்க வேண்டும் நபி முகம்மது அலி சலாத்து அஸ்லாம் அவர்கள் அல்லாவிடமிருந்து வந்த வங்கியை பின்பற்றினார்கள் அல்லான் அல் குர்ஆனும் அத்துனாவும் அதனை ஏற்றுக்கொண்ட மக்களை ஒரே தலைமையின் கீழ் ஒரு ஜமா அத்தாக ஒரு சமூகமாக கட்டி எழுப்பினார்கள் அதனை சுட்டிக்காட்டும் போது நபி அலஹி அவர்கள் ஜமா அத்து முஸ்லிமி கூட்டமைப்பு என்று சுட்டிக்காட்டினார்கள் அந்த சமூகத்தை பார்த்துத்தான் சொல்லுகின்றார்கள் எதிர்காலத்திலே இந்த நிலைமை ஏற்படும் என்று வேறு சில அடிதொழிலே இதனை சொல்லும் போது எதிர்காலத்தில் நீங்கள் எழுபத்தி மூன்று பிரிவுகளாகவும் பிரிந்து விடுவீர்கள் என சொன்னார் எனவே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு உண்மை இன்றைய இந்த சமூகத்தின் நிலைமைக்கு காரணம் நபி அவர்கள் விட்டு ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக நபி அவர்கள் எதனை சுட்டிக்காட்டி இந்த செய்தியை சொன்னார்களோ அந்த சமூகம் இல்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்படி உலக வாழ்வில் பற்று ஏற்பட்டதன் காரணமாக மரணத்தை வெறுத்து இந்த உலக வாழ்விலேயே லைத்து விட்டதன் காரணமாக இந்த சமூகம் இப்படியான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றதோ அதே அல்லாஹுடைய வழிகாட்டலை கொண்டு வழிநாட்டுகின்ற ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நினைத்தவரெல்லாம் நினைத்தவாறு வாழுவதும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது இதனை தெளிவுபடுத்தக்கூடிய அப்போர் ஆண் வசனம் ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி வசனமும் அதே அதற்கு ஒரு வசனம் அடுத்ததாக வரக்கூடிய நூற்றி எண்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அல்லாஹ் ஏன் இவ்வாறு ஆற்றினான் என்றால் ஒரு அடிப்படை விதி காணப்படுகின்றது இதனை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் மனிதர்களும் ஜின்களும் இந்த இரண்டு படைப்பும் தான் அல்லாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழ்வதன் மூலம் உலக வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளார்கள் ஏனைய அனைத்து படைப்புகளும் அல்லாவுக்கு அடிபணிந்து கொண்டே இருக்கின்றன அவை மாறு செய்வதில்லை மாறு செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் மனிதர்களுக்கும் ஜிண்களுக்கும் மட்டும் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹுடைய சட்டம் இதுதான் என்று வழி மூலம் இறக்கி அருளியிருக்கின்றான் விரும்பினால் அல்லாஹுடைய சட்டத்தை ஏற்றி நபி அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி வெற்றி பெறக்கூடிய சமூகமாக வாழலாம் விரும்பினால் அதற்கு முரணாக உலக வாழ்வில் பற்றுக் கொண்டு மனோ இச்சை எல்லாம் சொல்லுகின்றதோ அப்படி வாழலாம் நேர்வழியில் நடக்க வேண்டும் என்று மனிதர்களிடமும் ஜிண்களிடமும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார் ஆனால் இந்த அதிகமான மனிதர்கள் ஜிண்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுக்கு வழங்கியிருக்கின்ற சுதந்திரத்தில் அவுடைய எத்தனையோ அணு கொடைகளை அப்படியே மறந்து விட்டு இந்த அற்ப வாழ்விலே லயித்து விடுகின்றார்கள் உலக வாழ்விலே பற்றுக்கொண்டு விடுகின்றார்கள் மரணம் என்பது எந்த அளவு தூரமாகுமோ அந்த அளவு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதனைத்தான் தான் சொல்லு சொல்லி காட்டுகின்றான் எனவே இதன் அடிப்படையில் என்ன நடக்கின்றது என்றால் அதிகமான மனிதர்கள் அதிகமான ஜீன்கள் இவர்கள் நரகிற்காகவே ஆகிவிடுகின்றார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை முறை தவறி பயன்படுத்துகின்றார்கள் படைத்தவனை மறந்து தாங்கள் விரும்புகின்ற மனோ இச்சையின்படி வாழுகின்றார்கள் எனவே அவ்வா என்ன செய்திருந்தான் என்றால் அதிகமான ஜீன்களையும் அதிகமான மனிதர்களையும் நரகிலே நுழைவிட்டு விடுகின்றான் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அவள் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன அந்த உள்ளங்களை கொண்டு அவர்கள் சரியான விடயத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன கண்கள் மூலமாக அல்லாவுடைய சரியத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று புரிய வைக்கின்ற அதனை எடுத்து நடக்க வைக்கின்ற நல்லவற்றை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் பழகும் ஆதானும் லாயஸ் மாவு நபியா அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன அவர்கள் நடக்க வேண்டிய நெருவணியை பற்றி எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அந்த நல்லவற்றை அவர்கள் செல் அடுக்க மாட்டார்கள் உலாய்கல் அன் ஆம் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் அவலு மாறாக அதனை விட இவர்கள் வழிவட்டவர்கள் உலாய்க்கு முல் வாபிலும் அவர்கள்தான் எந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டுமோ அதனை விட்டும் பொதுபோக்காக பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அவா சொல்லுகின்றான் எனவே எமது சமூகம் இறுதி தூதரை ஏற்றுக்கொள்வதாக சொன்னாலும் அந்த தூதருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவர்கள் நடந்த வழியிலே இவர்கள் நடப்பதில்லை ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அல்லாவுடனிருந்து கொண்டு வந்த நேர்வழியிலே நபி அவர்கள் அந்த சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள் ஆனால் சமூகம் நபியுடைய அந்த சமூகத்தை பின்பற்றி அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் கிடையாது அல்லாவை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகின்றது நபியை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகின்றது ஆனால் குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமுக்குரிய தகைமையை இந்த சமூகம் தேனவில்லை எனவே இந்த சமூகம் இப்படி சிதறி போயிருக்கின்றது இப்படி இதிலே அதிகமானவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதை சமூகத்தின் நிலை காட்டுகின்றது இவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இவர்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்வதில்லை பார்வைகள் இருக்கின்றன எல்லாம் இறக்கி வைத்த நேர்வரியை படித்து அதிலே அவர்கள் நடப்பதில்லை கால்கள் இருக்கின்றன இப்படி எத்தனை உண்மைகள் சொல்லப்பட்டாலும் அவற்றை காதால் உள்வாங்கி இந்த நிலையிலிருந்து விடுபட்டு உலகிலும் மறுமையிலும் மேலோங்குகின்ற வழியை இவர்கள் பின்பற்றுவதில்லை இவர்கள் மிருகங்களின் நிலைக்கு சென்று விட்டார்கள் மாறாக அதனைவிட மோசமானவர்கள் இவர்கள் பொடுபோப்பாக இருக்கின்றார்கள் என்று அம்மா சொல்லுகின்றான் இந்த சமூகத்தின் நிலை உலகிலே பற்று என்பது நாம் பகிரங்கமாக பார்க்கின்றோம் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அத்த இன்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹுடைய தாபம் ஏற்படுகின்ற விடயங்களை செய்கின்றார்கள் நிரந்தர நிலவில நலனில் ஆழ்த்தக்கூடிய விடயங்கள் உலகத்திலே அலமாக காணப்படுகின்றது என்பதனால் அது நலமிலே நிரந்தரமாக எங்களை நுழைய செய்துவிடுமே என்பதை சிந்திப்பதில்லை அதனை செய்து விடுகின்றார் மரணம் என்பது நிச்சயமாக நடக்கின்றது என்று நன்றாக தெரிகின்றது ஆனால் மரணிக்காதவர்கள் போன்ற அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் பின்னால் அவ்வாஹ் சொல்லுகின்றான் எப்படி இருந்தாலும் அதிகமானவர்கள் நரகிற்குத்தான் செல்லுவார்கள் என்பதை நடக்கவிருக்கின்ற விடயங்களை ஏற்கனவே அறிந்த அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் அதற்குரிய காரணம் தெரிந்த உண்மைகளின்படி இவர்கள் நடப்பதில்லை உலகில் உள்ள பற்றின் காரணமாக உண்மைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மனோ இச்சைகளை பின்பற்றிருந்தார்கள் இவர்கள் சிந்திப்பதில்லை கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த விடயத்தில் கவனம் செலுத்துவதில்லை எனவே சமூகத்துக்கு இந்த நிலை எனவேதான் நபியவர்களும் சொன்னார்கள் அவ்வாஹும் இங்கு சொல்லுகின்றான் எப்படி இருந்தாலும் மனிதர்கள் நரணம் இருக்கின்றார்கள் நபியுடைய உம்மத்தும் பட்ட காலங்களிலே பல பிரிவாக பிரிந்து மூன்று பிரிவுகளிலே எழுபத்தி இரண்டு பிரிவுகளும் நரமே செல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள் இதனை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் தான் அவ்வா சொல்லுகின்றான் நாம் படைத்தவர்களில் ஒரு கூட்டம் ஒரு சாரார் அவர்கள் நாம் வழங்கிய சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு நேர்வழியை எடுத்துச் சொல்லுவார்கள் அந்த சத்தியத்தை கொண்டு நீளமான தீர்ப்பையும் வழங்குவார்கள் சொல்லுகின்றான் எனவே இன்றைய இந்த சமூகத்தின் நிலைக்கு அல்லாஹ் இப்படி ஆக்கிவிட்டான் என்று நாம் சொல்ல முடியாது அல்லது வெறுமனே நாம் கவலைப்பட்டு அல்லாவிடம் பிரார்த்திப்பதால் நிலைமை மாறி விடாது இந்த நிலைமையிலிருந்து விடுபட்டு உலகிலும் தண்ணியமானவர்களாக அடுத்த வாழ்வில் நிச்சயமான வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேறு காரியங்கள் இருக்கின்றன இரண்டாவது கொத்பாவில் அவற்றை தெளிவுபடுத்துகின்றேன் பத்தகப்பூர்வம் உங்கள் அபூர்வம்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 எங்களுக்கு முன்னைய சமூகங்களை நாம் பார்த்தால் சுவனம் செல்வதற்குரிய வழியாகியுலாம் இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளால் அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வரலாறுகளை குரானிலே பார்க்கலாம் ஹதீஸிலே பார்க்கலாம் அதுக்கொரு ஆணிலே புரூஜ் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது இந்த அத்தியாயம் ஒரு உதாரணம் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில் அவனுடைய மரணம் எப்போது என்பது அவன் பிறக்கும் போதே எழுதப்பட்டு விடுகின்றது அதற்கு ஒரு சிறிது முந்துவதும் இல்லை பிந்துவதும் இல்லை மரணம் என்பது ஒரு முஸ்லீமுக்கு தோல்வியோ வெற்றியோ நிர்ணயிப்பதல்ல மரணம் வரும் வரைக்கும் தூய்மையோடு அல்லாஹுடைய தீனை பின்பற்றி வாழ்ந்தால் அந்த மரணத்தை அல்லாவுடைய திருப்தியை அடைவதற்காக அவனுக்காகவே நாம் மரண எங்களுடைய உயிரை தியாகம் செய்தால் அந்த உயிர் பறிக்கப்பட்டாலும் கூட நிச்சயமாக அந்த முஸ்லிம் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விடுகின்றான் இதனைத்தான் நாம் உணர வேண்டும் ஆகவே அதன் அடிப்படையிலே நடிகர்களுடைய ஒரே ஜமாத்தாக கட்டி எழுப்பிய அந்த ஜமாத் இன்று பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றது அதே உலகின் மீதான பற்று மிக மிக அவர்களிடம் வளர்ந்திருக்கின்றது மரணத்தை வெறுக்கின்ற தன்மை அவர்களிடம் நிறைந்திருக்கின்றது அதன் காரணமாக இன்று வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்படுகின்ற சருவெலை போன்று ஆகிவிட்ட நிலையை பார்க்கின்றோம் இதிலிருந்து விடுதலை பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் அல் குர்னிலேதன் முத்தகன் இந்த அல் குரானை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் இது மக்களுக்கு தெளிவான அறிவிப்பாகும் இதிலே நேர்வழி இருக்கின்றது அல்லாத அஞ்சக்கூடியவர்களுக்கு இது சிறந்த உபதேசமாகவும் இருக்கின்றது எனவே வலா தனினு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வலா தாசனும் அதே போன்று நம்பிக்கை இழந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குன் தும் மினி நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் ஒரு விசுவாசிக்குரிய என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டுமோ அந்த தன்மைகளை கை கொண்டு நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் எனவே அல்லாவுடைய இந்த இந்த வேதம் இது தெளிவான வழியை காண்பிக்கின்றது இது நேர்வழியை காட்டுகின்றது அல்லாவே அங்கக்கூடியவர்களுக்கு அழகிய உபதேசமாக இருக்கின்றது எனவே ஒட்டுமொத்த சமூகமும் நீச்சு பெறுமா என்று கேட்டால் அதிகமான மனிதர்கள் நரகிற்கெனவே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அவ்வாஹ் நியவியை ஏற்படுத்துவதற்கு காரணம் உள்ளங்கள் இருந்தும் அவர்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்வதில்லை பார்வைகள் இருந்தும் நல்லவற்றை பார்த்து படித்து அவர்கள் படிப்பினை பெறுவதில்லை செல்மடுக்கக்கூடிய அழகான காதுகள் இருந்தும் கூட நல்லவற்றை பெரிமடுத்து அந்த வழியிலே தன்னை ஆற்றிக்கொள்வதில்லை எனவே இதிலிருந்து நீச்சு வருகின்றவர்கள் யார் என்றால் எல்லாம் இறக்கிய அந்த சத்தியத்தை அதனை அவர்கள் பின்பற்றி மக்களுக்கு அதனை எடுத்து சொல்லி அதன் அடிப்படையிலேயே தீர்ப்பு வளர்ந்துகின்ற ஒரு கூட்டமாக என்று மாறுகின்றோமோ அன்றுதான் நாம் வெற்றி அடைய முடியும் அவர்கள் சொற்பமானவர்களே ஆகவே இருப்பார்கள் அப்படியான ஒரு கூட்டத்திலே ஒரு முஸ்லீமாக நாம் இருந்து விட்டோம் என்றால் உலகிலே சிலவேளை சத்தியத்துக்கு எதிரானவர்களால் எங்களுடைய ஒரு வெற்றியாக இருக்கின்றது அது ஒரு கண்ணியமாக இருக்கின்றது ஒரே ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவதென்றால் யுத்தத்திலே எதிரியின் அம்பு பட்டு உயிர் இழக்கப்போகின்ற சந்தர்ப்பத்திலே இருக்கின்ற நபித்தோழர்கள் நபித்தோழர் சொல்லுகின்றார் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார் வெற்றி தோல்வி என்பது இஸ்லாமிய சமூகம் எப்படி வெற்றி அடைகின்றது என்றால் அல்லாஹ் இரக்கிய சத்தியத்தை தான் பின்பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து அதன் தீர்ப்புகளையே சரியாக வழங்கும் நிச்சயமாக அந்த சமூகம் உயர்வானதாக இருக்கும் ப்படியானவர்கள் மிக குறைவானவர்களாகவே இருப்பார்கள் நபியுடைய இந்த சமூகம் இன்றைய நிலையிலே பல்வேறு பிரிவாக பிரிந்திருக்கின்ற நிலையில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சோனம் செல்லும் ஏனைய அனைத்துமே நரகம் செல்லக்கூடியது எனவே இதிலிருந்து நீச்சு பெறுவதென்றால் நபியாரோடைய அறிவிப்பை செய்மடுத்து அல்லா சொல்லுகின்ற முடிவை நாம் நன்றாக உள்ளத்திலே பதித்து ஒரே ஒரு கூட்டம் தான் செல்லும் என்று சொல்லுகின்றான் ஒரு கூட்டமாக நாம் மாற வேண்டும் பிரார்த்திப்பது என்பது மிக மிக முக்கியம் ஆனால் வெறும் பிரார்த்தனையால் சமூகத்தின் நிலையை மாற்ற முடியாது இன்றைய சமூகத்தில் உள்ள நிலையை மாற்ற முடியாது நபி அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தின் இந்த சமூகம் மீள வேண்டும் அல்லாவுடைய வழியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற கொள்கையை அவர்களாக ஏற்று அவர்கள் ஒரே தலைமைத்துவத்திலே ஒன்றுபட வேண்டும் அல்லாவுடைய சொல்லுவது போன்று உபதேசம் இருக்கின்றது நேர்வல் இருக்கின்றது ஒவ்வொரு விடயங்களை பற்றிய விளக்கமும் இருக்கின்றது எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில் இந்த அதிபரே சொல்லப்படுவதற்கு நேர் எவ்வித மனநிலை இல்லை என்றால் அவனிடம் நயவந்த கட்டணம் காணப்படுகின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் உலகில் உள்ளவற்றிலே பற்றுக்கொண்டு மரணத்தை வெறுப்பதென்பது இன்றைய சமூகத்தின் நிலையாக காணுகின்றோம் ஆனால் நதி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்காக உயிரையே தியாகம் செய்வது மிகச் சிறந்த ஒரு அந்தஸ்து அந்த பாக்கியம் கிடைக்காதவர்கள் உண்மையான விசுவாசியாக முழுமையான விசுவாசி யார் என்றால் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை அவனிடம் இருக்க வேண்டும் அந்த ஆசை கூட அவனிடம் இல்லை என்றால் அவனிடம் நயவஞ்சகத்தனம் இருக்கின்றது அந்த நிலையிலேயே அவன் மரணிப்பான் என்றால் நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பகுதியிலே அவன் மரணிக்கின்றான் என்று நபி அருகி சலாத்து வலாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இன்றைய சமூக ஒட்டுமொத்த சமூகமும் இந்த நிலையிலிருந்து விடுபடுகின்றதா இல்லையா என்பது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது எம்மீது அல்லாஹ் கடமையாக்கி இருப்பது என்னவென்றால் அந்த கடமையை நாம் சரியாக நிறைவேற்றிவிட்டால் நாம் அல்லாவுடைய அருளை கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியும் அல்லாஹுடைய வகையை மட்டும் ஏற்று பின்பற்ற வேண்டும் குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமுக்குரிய தகுதியை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாவுக்காக எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாரானவர்களாக அல்லாவை விட அல்லாவுடைய சட்டங்களை விட உலகின் மீதுள்ள பற்றை நாம் குறைத்து அதனை இல்லாமலாக்கி அல்லாவை மிக அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக மாற வேண்டும் தூதரை விரும்பக்கூடியவர்களாக அல்லாவுடைய சட்டங்களுக்கு முன்னால் உலக பொருள் மீதான பற்றுக்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்றினால் இப்படி விசுவாசிகளாக நாம் உண்மையிலேயே நாம் இருப்போம் என்றால் கவலையும் கிடையாது நாங்கள் பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற சொல்லுகின்றான் இந்த நிலை தொடர்ந்து சென்று இறுதியிலே மறுமையினால் நெருங்கும் போது ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்துக்கு வருகின்ற ஒரு நிலை ஏற்படும் இது ஏற்படுகின்றதோ இல்லையோ எங்களுடைய மரணம் வரும் போது நாங்கள் முஸ்லிம்களாக மர்மிக்க வேண்டும் அப்படி முஸ்லிம்களாக நாங்கள் மர்ணித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைந்தவர்களாக மாறி விடுவோம் எனவே ஒட்டுமொத்த சமூகமும் மரணத்தை பெருத்தவர்களாக ஒரு ஜாகிலிய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை தெளிவுபடுத்தி அவர்களை நபி அவர்கள் கட்டி அமைத்து அந்த சமூகமாக மாற்றி அமைப்பதுதான் மேம்படுத்துவதற்க அந்த பிரிக்கலாம் எால அவரவர் வரையில் ஒரு சமூகத்தை அல்லாஹ் மாற்றுவதில்லை என்று சொல்லுகின்றான் எனவே முஸ்லிமாக மர்ணிக்கும்படி எங்களுக்கு உபதேசிக்கின்றான் நாம் முஸ்லிமாக மர்ணிப்பதற்குரிய வழியை அறிந்து அதன் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து மர்ணிக்க வேண்டும் அத்தகையவர்களையே அவனது அருளை கொண்டு அவன் சூழத்திலே இதனை ஒவ்வொருவரும் சமூகத்திலே உணர்ந்து அதன்படி செயல்படுவார்கள் ஆனால் இந்த சமூகம் உலகிலும் மேம்பட்டு மருமையிலே அவ்வாவுடைய திருப்தியை பெற்று அவனது அருளையும் பெற்று சூழம் தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த பாத்தியத்தை அவ்வா கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் நாம் இதனை உணர்ந்து தூய்மையோடு இந்த சத்தியத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லா சென்றருள்வானாக அப்போது ஆகவாகி முஸ்லீம் முஸ்லிமான்